ஒன்பது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாடிவிட்டால் உண்மையான அமைச்சரை அல்லாஹ் ஏற்படுத்துவான் தலைவர் மறந்துவிட்டால் அவருக்கு அமைச்சர் நினைவூட்டுவார் அவர் கூறினால் அவருக்கு இவர் உதவி புரிவார் நன்மை அல்லாத ஒன்றை அல்லாஹ் நாடிவிட்டால் அவருக்கு தீய மந்திரியை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அவர் மறந்தால் அதை அவர் நினைவுபடுத்த மாட்டார் அவர் கூறினால் அவருக்கு அவர் உதவ மாட்டார் என்று நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபு தா இரண்டு ஒன்பது மூன்று இரண்டு